அதனால ஆரம்பமா இருக்கிறனால சொல்ல சுருக்கமா கேள்வி சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோம் அந்த சேர்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா வந்துச்செல்லாம் கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் உதிக்கிங்க வர்றவங்களுக்கு இந்த நடுல பாதை கொஞ்சம் விட்டுருங்கம்மா நடுல கொஞ்சம் பாதை விட்டு உட்காந்துருங்க இந்த பாயை வந்து பாதை இது பேச்சாளர்கள் வர்றதுக்கு விஐபிள் வர்றதுக்கு இந்த பாதை கொஞ்சம் விட்டுருங்க விட்டு உட்காந்துருங்க பெண்கள் காலில் கொலுசு அணிவது ஆண்கள் கையில் அணிவது கையில் கயிறு கட்டுவது தாயத்து கட்டுவது போன்றவை பற்றி விளக்கம் தேவை சம்மந்தப்படுத்தியிருக்காங்க பெண்கள் காலில் கொலுசு அணிவது ஆண்கள் கையில் பிரேஸ்லெட் அணிவது வேறு கையில தாயத்து தகடு கட்டுறது வேறு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பெண்கள் பெண்கள் காலில் கொலுசு அணிவது ஆண்கள் கையில் பிரேஸ்லெட் அணிவது இது கூடுமான்னு கேட்கறாங்க சோதரில் பெண்கள் காலில் கொலுசு அணியலாம் அந்த கொலுசு எப்படிப்பட்ட கொலுசு என்றால் சத்தம் வரக்கூடியதாக ஜல் ஜல்டு சவுண்ட் வர்ற மாதிரியோ அல்லது அடுத்த ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாகவோ அந்த கொலுசு அணிவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அது கூடாது அது அல்லாத அழகுக்காக காலிலே தங்கத்தாலோ வெள்ளியாலோ கொலுசு அணிவது தவறல்ல இன்னும் சில பேர்னா வெள்ளி கொலுசு போடலாம் தங்க கொலுசு போடக்கூடாது லட்சுமியை போடலாமா அப்படினு நினைப்பாங்க லட்சுமியும் கிடையாது கிச்சுமியும் கிடையாது தங்கத்தாலையும் கொலுசு போடலாம் வெள்ளியாலையும் கொலுச்சு போடலாம் பெண்கள் தப்பு கிடையாது ஆனால் அது சத்தம் வரக்கூடிய அளவுக்கோ ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கோ அந்த அணிகளும் இருக்கக்கூடாது ஆண்கள் பிரேஸ்லட் போடலாமா அப்படின்னா நபிசல்லா அலுவலாம் ஹரீஸ்வரது ரசூல்லா இருந்த கனவு கண்டாங்க ஒரு கனவு அந்த கனவுல அவர்களுக்கு காப்பு அணிவிக்கப்பட்டிருக்கிறது காப்பு அது எந்த காப்புனா தங்க காப்பு ரசூல்லா பாக்கறாங்க காப்பு அணிவது யாருடைய பழக்கம் காப்பு அணிவது யாருடைய பழக்கங்க பெண்களுடைய பழக்கம் அப்ப இந்த பெண்களுக்குள்ள அணிகள் நமக்கே அணிஞ்சிருது அப்படின்னு ரசோல் வருத்தப்படுறாங்க அப்ப அவங்களுக்கு அறிவிக்கப்படுது ஊதுங்கன்றாங்க காணா போயிருது அப்ப மறுநாள் காலையில சஹாபா கடை சொல்றாங்க வந்துட்டாங்க எதுக்கு சொல்றா அந்த காப்பு அணிவது என்பது பெண்களுடைய அணிகள் அது ஆண்களுடைய அணிகள் அல்ல அதனால வெள்ளியில பிரேஸ்லட் அணிகிறதும் நல்லதல்ல தவிர்த்து கொள்வதுதான் ஏற்றமானது கயிறு கட்டுறது தாயத்து கட்டுறது கயிறு எது கட்டுறாங்கன்னு தெரியல அடையாளத்து கட்டுறாங்களா அந்த ஆட்டுக்கு மட்டும் கழுத்து கட்டுறாங்க போடுவாரு அப்படின்னு அடையாளத்து கட்டுறாங்க தெரியல அந்த மாதிரி அடையாளத்தை கட்டக்கூடாது தாயத்தும் கட்டக்கூடாது அடுத்த சதவீதம் அமெரிக்காலும் நான் தினமும் ட்ரெயினில் வேலைக்கு செல்லும் பொழுது குரான் பழக்கம் உண்டு முறிந்து விட்டால் தயம் செய்து கொண்டு குரான் ஓதலாமா தப்பில்லை குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க பிரயாணத்துல இருக்கிறீங்க அப்படியே ட்ரெயின்லயே தயம் செஞ்சுட்டு குரான் ஓதலாமா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நெருங்கிய நெருங்கியிருச்சு இஸ்லாமே தடை செஞ்சிருச்சு நெருங்கிய உறவு ரத்த உறவு அல்லாத நீங்க தான் நெருங்கிய உறவு நீங்க சொல்லிக்கிட்டா கூட நெருங்கிய உறவு ஆகாது நெருங்கிய சின்ன தாமக பெரிய சித்தமா சின்ன பையன் பெரியம்மா பையன் மாமா மக மாமி மக இந்த மாதிரி நெருங்கிய உறவுன்னு சொல்றாங்க நினைக்கிறேன் இது நெருங்கிய உறவா இருந்தா அல்லாவே தடை செஞ்சிருப்பான் அந்த திருமணத்தை இது நெருங்கிய உறவா இல்ல நெருங்கிய உறவு என்பது ரத்த உறவுகள் மட்டும் தான் நெருங்கிய இரத்த உறவுகளை திருமணம் செய்யக்கூடாதுன்னு அல்லாவே தடை செஞ்சுட்டான் எப்ப அல்லா அனுமதிச்சுட்டானோ அதுல கருத்து என்னன்னு ஏங்குறது சொல்றது எனக்கு என்ன இருக்கிறது இருக்குது அதனால அல்லாமே அனுமதிச்சிருந்த திருமணம் பண்ணலாம் ஆ இன்னைக்கு மருத்துவத்தில் சொல்றாங்க அந்த மாதிரி நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் முடிச்சா சில பெர்சன்டேஜ் சில பத்து பதினஞ்சு சதவீத ஊனமா பிறக்கலாம் அப்படிங்கறது மருத்துவ வெளியீடு மருத்துவம் எந்த காலத்துல எப்படினாலும் மாறலாம் மருத்துவம் எனக்கு டாக்டர் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் மருத்துவம் ஒரே மாதிரி சொல்லாத ஆராய்ச்சி செய்ய செய்ய புதுசு புசா வரலாம் புதுசு புதுசா கருத்து சொல்லலாம் அதனால அந்த மருத்துவ கருத்து என்பது நிலையான கருத்து ஆகாது ஒரு காலத்துல டாக்டர் சொன்னாங்க ஆப்பிள் சாப்பிடறது ரொம்ப சக்தி ஆனா அந்த ஆப்பிளை வந்து தோலை எடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னாங்க மருத்துவம் சொல்லிச்சு அப்புறம் சொல்லிச்சு மருத்துவம் இல்ல இல்ல தோல்ல தான் சக்தியே இருக்குது அதனால எப்படிதான் சாப்பிடணும் தோலோட தான் சாப்பிடணும் அப்படின்னு அடுத்து ஒரு மருத்துவம் வரும் ஐயோ பழத்தை துருத்துக்கு போட்டு தோலை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலும் மருத்துவம் சொல்ல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால மருத்துவம் என்பது எப்படினாலும் யூட்டன் அடிக்கும் அல்லாடைய மார்க்க யூட்டம் அடிக்காது அதனால மருத்துவத்தை வச்சு அல்லாட மார்க்கத்தை தீர்மானிக்க முடியாது அதனால இந்த மாதிரி மாமா மக மாமக சின்ன மாமக சின்ன திட்டமா தாராளமாக திருமணம் முடிக்காம தப்பு கிடையாது சம்பள பணத்திலிருந்து வரும் வட்டி பணத்தை வாங்கலாமா சம்பள பணத்திலிருந்து வர்ற வட்டி பணம் பி எஃப் சொல்றாரோ ப்ராவிடன் அதுக்கு வர வட்டியா அல்லது சம்பளத்தை பணத்தை புடிச்சு அது வட்டி தர தெரியல சம்பள பணத்திலிருந்து வரும் வட்டி பணம் எனவே வட்டி பணம் கன்ஃபார்ம் ஆயிட்டா அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சேர்க்கக்கூடாதுங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பள பணம் என்பது அது ஹலாலான பரிசுத்தமான உணவு அந்த வட்டி என்பது அதிலோட கலக்கக்கூடிய நஜிஸ் அந்த நஜிஸ் சம்பள பணத்தோட கலந்துச்சுன்னா இந்த சம்பள பணத்தில புனிதமும் கெட்டு போயிடும் அதனால கலக்காம பாத்துங்க அடுத்தது கேட்கறாங்க நமது இஸ்லாமத்தில் ஜாதி பிரிவுகள் போன்று ராவுத்தர் லெப்பை உள்ளதே இது ஏன் எங்க இருக்குது சொல்லுங்க எங்க இருக்குது நீங்க யாருங்க ராவுத்தர மறைக்காருங்க எனக்கு தெரியாது இப்ப ராவுத்தர் மறைக்க எங்க இருக்குது ராவுத்தர் ராவுத்தர் ஜாதி எடுப்பேன் சொல்றாங்களா நான் எடுப்பேன் ஏன் இல்ல அந்த காலத்துல இருந்திருக்கலாம் அந்த காலத்து தர மறைக்க ஜாதி இருந்துக்கலாம் அல்ல இப்ப அரசாங்க வந்து ஏதோ ஒதுக்கிடுக்க நீ ராவுத்தரா மறைக்கிறான் கட்டா பையனுக்கு இப்ப ஸ்கூல்ல அட்மிஷன்ல அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல ராவத்தரா மறைக்கிறாங்க எனக்கே தெரியாது நான் எங்க அம்மாட கேம்மா நம்ம யாரும் ராவுத்தரா மறைக்கா என்னன்னு தெரியலையப்பா அப்படிங்குவாங்க அப்ப ஏதோ ஒன்னு ஜாதி எழுது மாதிரி ஏதாவது போட்டு எது போட்டா பெனிஃபிட் பாருப்பா எங்கள்ளி இது ராவுத்தர் பள்ளி அப்படியே சொல்ல முடியுமா இல்ல இது மறைக்கார் பள்ளி அப்படி சொல்ல முடியுமா மறைக்காறு பள்ளி பேரு வச்சிருக்காங்க பள்ளி தான் ராவுத்தர் அதனால் இருக்கட்டுவான வல்லாய் சொல்றேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என் பிள்ளைங்களுக்கு தெரியாது என்னுடைய வருமானத்திலிருந்து அதை கழித்து விட்டு சக்காத்து கொடுக்கலாமா லோன் கட்ட வேண்டிய நிலையில் என்னுடைய வருமானத்தில் இருந்து அதை கழித்து விட்டு ஜக்காத்து கொடுக்கலாமா அதாவது நீங்க கடனை கழிச்சிட்டு லோன் இருக்குது மீதி உள்ள தொகை ஜக்காத்துடைய நிசாபை ஜக்காத்து அளவை அடைந்தால்தான் ஜக்காத்து கடமை ஆகவே லோனை கழிச்சுட்டு தான் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாங்கிறத நீங்க முடிவு பண்ணணும் இஸ்லாமத்தில் நாடுகள் எல்லைகள் என்ற ஒரு வரைமுறை உள்ளதா நாடுகள் எல்லைகள் வரைமுறை எல்லாம் போட்டதல்ல மனுஷன் போட்டது இந்த வரையெல்லாம் யார் போடுதுங்க மனுஷன் போடுது நாடுகள் தேசங்கள் மாநிலங்கள் நான் இதெல்லாம் வந்து மனுஷன் போட்ட இல்லை அல்லா போட்ட எல்லை அல்ல அதனால இந்த எல்லைகளுக்கு அப்பாறுபட்டதான் அல்லாட் தின இஸ்லாம் அதனாலதான் இஸ்லாம் குளோபல் பிரதர்ஹுட வலியுறுத்து குளோபல் பிரதர்ஹுட் உலகளாவிய யூனிவர்சல் பிரதர்ஹுட் பிரதர்ஹுட் உலகளாவிய சகோதரத்து இஸ்லாம் சொல்லுது இந்தியன் பிரதர்ஹுட் தமிழன் பிரதர்ஹுட் அதெல்லாம் இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் அதெல்லாம் சொல்லல இஸ்லாம் சொல்றது யூனிவர்சல் பிரதர்வுட் உலகளாவிய சகோதரத்துவத்தில் இஸ்லாம் கட்ட விடுவது ஏனென்றால் எல்லை கோடு என்பது எந்த சம்பந்தம் உலகத்தில் எந்த மூளையில அவர்கள் ஆயுதாக இல்லாம முகமது என்ற களிமா சொன்னார் அவர் நம்முடைய சகோதரர்கள் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் சரி நம்ம சகோதரர்கள் இப்படிப்பட்ட யூனிவர்சல் பிரதர்வுட் மூலமாகத்தான் உலகளாவிய ஒற்றுமை ஏற்படுத்த முடிய தவிர நேஷனலிசம் சோசியாலிசம் இந்த மாதிரி தேசியவாதம் இந்த தேசியவாதம் வேசியவாதத்தினால ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது இப்ப பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்களை இலங்கை சிறை பிடிச்சி வைக்கலாம் தமிழக மீனவர்கள் ஏன்னா எல்லை தாண்டி போயிடுறாங்களாம் கட்சி தீவை தாண்டி எல்லை தாண்டி போயிடுறாங்க அதனால மீன் பிடிச்ச பிடிச்சி வச்சுக்கலாம் ஜெயிலில் அடைக்கலாம் இங்க என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் ஆந்திராக்கு போனா அவங்க பிடிச்சி வச்சுக்கலாம் இங்க போனால நாடு கடந்து போயிட்டான் ஏற்படுத்திய எல்லைக்கோடு இதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மனைவியை என்னுடைய அம்மாவுடன் ஒரே வீட்டில் இருக்க விருப்பம் என்றால் தனி கொடுத்த செல்ல அனுமதிக்கலாமா இது நல்லா புரிஞ்சுக்க நாம் மனைவிக்குரிய அக்க என்ன உரிமை என்ன தாய்க்குரிய உரிமை என்ன என்பதை ஆண் புரிஞ்சிக்காதனால பல நேரங்களில் இந்த மாதிரி தரமாறி இதனால நிறைய வருது சரீர்ட்டு வரும்பொழுது அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒத்து வரல ஏதோ பிரச்சனை காரணம்னா இவன் டிவி வாங்கி வைக்கிறான் அந்த டிவியில சீரியலா காட்டுறான் அந்த சீரியல மாமியார் மறுபடியும் சண்டையா காட்டுறான் இதை பார்க்கும்பொழுது மாமியார் உள்ள கல்யாடி முன்னாடி தாக்கம் மாமியார் மருமகள் சண்டை மாமியார் மருமகள் சண்டை தாக்கம் இந்த மாமியார் மருமக்கு இந்த சண்டையை உருவாக்க உடனே நடுவில் பாருங்க அவன் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எந்த விஷயத்திலும் எப்படி முடிவு எடுக்கிறது தாய்க்கு முக்கியம் என்ன பண்றான்டா தடுமாற்றத்தாய் பல நேரங்களில் திருமண வாழ்க்கையை முடிவு வந்து நின்றது ஆவே சகோதரம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பெண் திருமணம் முடிச்சு வர்றான்டா ரைட் ஆஃப் பிரைவசி அவளுக்கு உள்ளது தனித்திருக்கும் உரிமை ஒரு பெடைய உரிமை அவ தான் கணவனோட தனியா இருக்கு ஆகணும் என்று வற்புறுத்தப்படி உரிமை கிடையாது எந்த மார்க்கு உரிமை இருக்குது மாமியாரோட இருந்தி மாமியார் சந்தோஷமா ஒத்து போயிட்டாங்க பிரச்சனை இல்ல எப்ப பிரச்சனை விரும்புறோம் வச்சு ஆகணும் அது எப்படி என்ன வளர்த்து ஆளாக்கிய தாய் அந்த தாயை விட்டு நேர்த்து வந்து பொண்டாடியோட போயிட்டா இந்த உலகம் என்ன பார்த்து காரி துப்பாதா நிச்சயமா துப்போம் துப்பா துடியா அப்படி கல்யாணத்துக்கு மாற்றப்பட்டுள்ள போட்டு தக்காளி பண்ண பார்த்துடா நீ பாக்கும் போது டபுள்ளா பாத்தவனே பண்ணுங்க நீ கல்யாணம் முடிக்கும் போது தக்கவாள பணம் முடிச்சிருந்தா ஆமா சரி மாமியாரது தாய் மாதிரி அவங்க பண்ணி விடுச்சு உன உலகம் சந்தோஷமா வச்சிருக்கோம் நீ கல்யாணம் முடிக்கும் போல பணக்காரியா பாத்து முடிச்ச பணக்காரிய எப்படி மாமியார்டு இருப்பா தனியா போன விரும்புறா இப்ப கஞ்சாடி கட்சிகள் தனியா போனா உலகம் காறி துப்போம் துப்புற எச்சு தொடக்கேன் இந்த நேரத்துல சகோதரர்களே இல்ல அப்படி எல்லாம் இல்ல பணக்காராம் இல்ல நல்ல பொண்ணு தான் முடிச்சேன் இருந்தாலும் அந்த பொண்ணுடா சகோதரர்களே ஒரு மனைவிக்கு தாய்க்கு பணிவிட செய்ய வேண்டியது உங்களுக்கு அப்ப வரக்கூடிய அந்த தாய் வரக்கூடிய மனைவியை நல்ல மனைவியாக இறையச்சமல்ல மனைவியா தேர்ந்தெடுத்து நமக்கு தக்குவா உள்ள மனைவியா வந்திருக்காங்களான்னு பாக்கணும் அப்படி வரும்பொழுது சகோதரர்களே மனைவி தனியா தான் போகணும்னு முடிவு பண்ணாங்கண்டா மனைவி தனியா தான் போசப்பட்டாங்கடா அந்த கணவன் மனைவியை தனியா அழைச்சிட்டு போனோம் அதே நேரத்தில் தாயை தாய்க்கு வேண்டிய பணி செய்யணும் தாய்க்கு வேண்டிய பணத்தை கொடுக்கணும் தாயை நல்ல முறையில் கவனிச்சிக்கணும் இதுதான் செய்ய வேண்டியது இதுல முடிவெடுக்க தெரியாதனாலதான் பல நேரங்களில் குடும்பத்துல குழப்பமாயிடுது இதை முறையா தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பின்பற்றணும் சரி இன்னும் அஞ்சாறு கேள்விகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்காலும் இடையில வாய்ப்பு சொல்றேன் இல்லடா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா இதுல ஒரு செய்தி வந்து காயல்பட்டணம் கீழக்கரையில் மிகவும் நெருங்கிய உறவினர் மத்திய கல்யாணம் முடிக்க முடிப்பதால் யாருக்கும் ஊனம் ஏற்படுவதில்லை நல்ல அறிவுஜீவியாக வியாபாரியாக இருக்கிறார்கள் ஊனம் மிக மிக குறைவு மாற்று மனத்தினருக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கயர் இது உண்மையாக கூட தப்பு கிடையாது அல்லாபுல இந்த விஷயம் பேசணுமே இந்த விஷயம் கேட்ட மாதிரி அமைச்சி விடுதிகளுங்க